तापत्रय विनाशाय श्री ओम சச்சிதானந்தூ விஷோத்தியேத்தே தாத்தய விநா நம் ஸ்ரீ பரமாத்மே நம அது பஞ்சமயம் நஜந்தியமவித்த காமா காநிஷ்டாவிஜிதாத்மநாம் பகவானுடைய அனுகிரகத்தினால படிக்க தொடங்குகிறோம் அஞ்சாவது அத்தியாயத்தை இப்போ நாம் படிச்சுட்டுருக்கிற பகுதி நவயோகிகளுடைய சம்பாதம் நாரதர் வசுதேவருக்கு இந்த கதையை சொல்லிகிட்டுருக்க அதில் நம்ம ஏழு யோகிகள் ஒரு ஒரு கேள்விக்கும் பதில் சொன்னதெல்லாம் பார்த்தோம் இப்ப எட்டாவது யோகி இவர் பேர் சமசஹான்னு பேர் இன்னொருத்தர் இருக்கார் ஒரு பேர் கரபாஜனஹான் பேர் இதெல்லாம் நாம் ரெண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தோரா ஸ்லோகத்தில் இவர்களுடைய பேரெல்லாம் பார்த்தோம் ஞாபகப்படுத்துறேன் கவிர்ஹரந்தரிக் பிரபுத்திப்பலாய்ரு சமசாஜனஹா கவிஹி அந்தரிக்ஷா பிரபுத்தா பிப்பலாயனஹா ஆவிர்ஹோத்ரஹா த்ருமிளஹா சமசஹா கரபாஜனஹா இப்ப சமசாங்கிற யோகி சொல்ல போறார் அதுக்கு முன்னால ராஜா எல்லாருக்கும்னால சபையில சொல்றார் ஹே ஆத்மவித்தமாஹா ஆத்மா அவனுடைய தத்துவத்தை அறிந்தவர்களுள் தலை சிறந்தவர்களே அப்படின்னு யோகிகளை பார்த்து சொல்றார் ஆத்மவித்து தமாகா தமாகங்கிறது பகு வச்சனத்தில் சொல்றார் ஆத்ம ஜியானத்துல ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய யோகிகளே அசாந்த காமானாம் அபிஜித ஆத்மனாம் இருக்கிறார்கள் மனசுல ஆசை எல்லாம் அடங்க மாட்டேங்கிறது கண்ணு காது மூக்கு இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்த முடியல அவிஜித்த ஆத்மனாம் அப்படின்னா உடம்பையும் மனசையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியாதவர்கள் அசாந்த காமானாம் ஆசை அடங்காதவர்கள் பிராயா ஹரிம் பகவந்தம் ஹரிம் ந பஜந்தி பெரும்பாலும் அவர்களெல்லாம் அசாந்த अशांत कामानाम புருஷாணாம் நிஷ்டா கா முதல் எப்படி புரிஞ்சிடணும் ஹே ஆத்மவித்தமாக பிராயா பகவந்தம் ஹரிம் நஜந்தி பெரும்பாலான ஜனங்கள் சமஸ்துக்கத்தையும் போக்கக்கூடிய அந்த ஹரியை பகவானை வழிபடுறது கிடையாது பஜந்தி அவரை ஆழமாக நினச்சி தியானம் பண்ணுறதோ பூஜை பண்ணுறதோ எதுவும் கிடையாது காரணம் என்னென்னா அவங்களுடைய உடம்பையும் மனசையும் கட்டுப்படுத்த முடியாமல் அவங்களுடைய ஆசைகளை எல்லாம் கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியாம அவர்கள் உலக நோக்கியே போய்கொண்டிருக்கிறார்கள் அசாந்த காமானாம் அபிஜிதாத்மனாம் தேஷாம் கான் இஷ்டா என்ன கதி அவர்கள் உயர்வதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிற கேள்வியை ராஜா கேட்கிறார் இதெல்லாம் சாஸ்திரத்தில் ஜனங்களுக்கு நல்லதை செய்யணுங்கிற எண்ணத்தோடு பெரியவர்கள்லாம் இப்படியெல்லாம் கேள்வி பதில் உரையாடல் மூலமாக நமக்கு நல்லதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறார்கள் ஆ கடவுளை வழிபடாதவர்கள் ஆசையை கட்டுப்படுத்த முடியாதவர்கள் இந்திரியங்களையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாதவர்களுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை சொல்லக்கூடாதா பெரியவர்கள்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ராஜா அதுக்கு சமசகாங்கிற யோகியானவர் ரிஷியானவர் பதில் சொல்ல போற அதை நாம அடுத்த ஸ்லோகத்துல படிக்கலாம் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பூர்த்தி பண்றேன் ராஜோ வாச்ச பகவந்தம் ஹரிம் பிராய நியாத்மவித்தமாஹாம் அசாந்த காமாநா காஜிதாத்மனாம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரிவோம் அருப்பு கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்களது மொபைலில் பெற